எபவன பித்திருமே தூர்ணேவா தமையலியம் லட்சீந்தசிம் பிரபேஸ் ஸ்ரீவேங்கடைய கமலா காமுக அபங்குரவிபூதின யோனித்மச்சு பதுஜயும வமோத்தி திருணாயமே அஸ்மொரோவியோமாஜியூசர கலையம் கவிம்லோக்கிவரம் எஸ் கோபி பிரகாபி ஆகத்தன அடியனுக்கு ஒரு சுதனமாக நல்ல நாளாக பாவிக்கிறேன் ஆழ்வார்கள் சித்தாந்தம் உண்டு இந்த ஆழ்வார்கள் சித்தாந்தத்தில் எப்பெருமானை பற்றி நினைச்சின்றிருக்கிற நாள் எல்லாம் நல்ல நாள் தான்ன்றது அவ சித்தாந்தம் சென்ற நாள் செல்லாத செங்கண்மால் எங்கண்மாள் நாள் என்னாலும் நாளாகும் ஆனப்பட அடியேண பொறுத்தவரையில் தினப்படி திருவேங்கிரமுடையானை நினைச்சிருக்கிறபடினால உபன்யாச வர்ணனை வாயிலாக நினைச்சிருக்கிற காரணத்தினால அந்த ஆழ்வாருடைய அந்த ஸ்ரீசூக்தி பொருள் பொதிந்ததுன்ற சந்தேகம் குறிப்பாக அடியனுக்கு பூர்வாச்சாரியால் அடியன் மனம் கவர்ந்த ஆச்சாரியராக நம்பிள்ளை இருக்கிற காரணத்தினால அடியன் வர்ணனைகள்லாம் நீங்க கவனிச்சிருக்கலாம் அதிகமாக ஈடு வியாக்கியான சொல்லுவேன் ஆனபடியினால நமக்கு நம்ம ஜென்மாவில் ஒரு வாழ்நாளில் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நம்பிள்ளைய சேவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா நினைச்சிருந்தேன் நம்பிள்ளை திருவோலக்கத்திலே அவர் எதிரிலேயே அந்த விக்கிரகத்தின் முன்னாடி அந்த திவ்ய திருமேனின் முன்னாடி நாலு வார்த்தைகளை மஞ்சூனி பஞ்சர சகுந்த விஜல்பிதானியின் பரதராஜ பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் சொன்ன மாதிரி ஏதோ பயிற்றுவித்த ஒரு கிளி கூண்டுக்குள்ளே இருந்து கூமா போலே நாலு வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுறேன் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை அடியனுக்கு அளித்த முனைவர் ராம்சாமியார் அவர்களுக்கு அடியனுடைய மங்களாசாசனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வார்த்தை சொன்ன ரெண்டு நாளைக்கு முன்ன முதல்ல முப்பத்தி ஓராந்த தேதி நினைச்சிருந்தேன் ஞாபகப்படுத்தி முப்பதாம் தேதியே சொன்னார் வராளான்னு கட்சம் தெரிஞ்சவா நிறைய பேர் இருக்கான் சொன்னார் ஒரு வார்த்தை அத்தனை பேரையும் அரவணைச்சு அவள் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் திருமால் அடியார்கள் சொன்னாரே பாகவதாளுடைய அந்த சிறப்பை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாதுன்ற அந்த சம்பிரதாய மர்மம் தெரிஞ்சவரான அப்படின்னால அந்த சுவாமி விஷயம் தெரிஞ்சவா நிறைய பேர் இருக்கான்னு சொன்னார் அடியனுக்கு சந்தோஷமா இருந்தது அடியன் சொல்லச்ச அதை அனுபவிச்சு அதை ஏத்துக்கக்கூடிய அந்த நல்ல அந்த விஷயம் தெரிஞ்ச விஷயஜர்கள் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேற்றைய தானே கல்யாணம் சொன்ன ஒரு வார்த்தை கவனிச்சங்களும் இல்லையோ அடியேன் திருவாய்மொழி பகவத் விஷயம் தெளி உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன் டெலிபோன்ல உபன்யாசம் அமெரிக்காவுக்கு தெலுங்குல பண்றேன் இரண்டாம் பத்து நடந்திருக்கு சுவாமி வீட்டுல ஒரு விஷயம் சொல்ற மால்னா பெருமாள் வியாமோகம் உடையவன் மால்ன்ற பதத்துக்கு அர்த்தம் உடையவன் சொன்ன பெரிய விராட்டியாரிடமும் யாமோகம் கொண்டவன் நம்ம கிட்டையும் யாமோகம் கொண்டவன் நமக்கும் பூவின்மிசை நங்கைக்கும் இன்பன் இது உபய நிஷ்டம் ரெண்டு பக்கத்திலேயும் இருக்கு பெரிய விராட்டியார்கிட்டையும் யாமோகம் கொண்டவன் நம்மிடமும் யாமோகம் கொண்டவன் அவன் மால் அழைக்கப்படுறான் மால் என்பவன் கண் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார் சுவாமி நம்ம கண் அப்படின்னா நிர்வாக கண் அர்த்தம் நிர்வகிப்பவன் நம்ம எல்லாம் நமக்கு ரட்சகன் அரும்பத உரையில அந்த கன்றத்துக்கு ரட்சகன் அர்த்தம் எழுது ஜியர் வியாக்கியான கண்ணாவான் என்றும் மன்னோர் விண்ணோருக்கு கண்ணார்ட விண்ணோர் வெனை அந்த பாசுர வியாக்கியான கூட கண்ணாவான் சொன்ன கண் மாதிரி இருக்கான் இருக்கிறவன் மாத்திரம் அர்த்தம் இல்ல சட்சுர் தேவானாம் உத வேதம் சொன்ன ரீதியில எம்பெருமான் நமக்கு கண்ணாக இருக்கிறான் திருவேங்கரமுடையான் கண்ணாவான் அப்படின்னா நமக்கு நிர்வாக கன் ஆவான் வியாக்கியானம் பண்றான் நமக்கு நிர்வாக கண் ஆக மாலை கண் என்றிருப்பார்க்கு வீடு வியாக்கியான சொல்றேன் மாலை கண் என்றிருப்பார்க்கு விஷயாந்தரங்கள் வேற விஷயங்கள்லாம் மாலை பெருமாளை கண் அவன் தான் என்று இருப்பவர்களுக்கு விஷயாந்தரங்களிலே அந்நகா விஷயா விஷயாந்தரம் வேற விஷயங்கள் வேற விஷயாந்தரங்களிலே மாலை கண் தோற்றாதிரே இன்னும் அழகான வாக்கியம் அது விஷயம் அனுபவிக்கிற வாழ்க்கை மாலை மாலைக்கண் என்றிருப்பாருக்கு விஷயாந்தரங்களிலே மற்ற விஷயங்கள்ல மாலைக்கண் தோற்றாதிரே மாலைக்கண் தோற்றுதல் என்ன சில பேருக்கு மாலைக்கண் ஒரு வியாதி சாயங்காலமான கண் தெரியாது பார்க்கக்கூடிய அந்த சக்திய படிப்படியா அசமிச்சோன இழந்துடுறது அது மாலைக்கண் வியாதின் மாலைக்கண் வியாதி இருக்கிறவனுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது அந்த மாதிரி வேற விஷயங்கள்லாம் அவளுக்கு தெரியாது பெருமாள் தான் தெரியும் எப்பெருமான் தான் தெரியும் அவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் தெரியும்னு ஆச்சரியமான வார்த்தைகள் அப்படியே ரொம்ப பெருமைப்படுற விஷயம் இந்த மூணு வருஷ காலத்துல நாலாயிரம் பிரபந்த வியாக்கியானத்தை நிறைய சேவிக்கிற பாக்கியம் அப்படியே இருக்கு கிடைக்கிறது புது புது விஷயங்கள் தினப்படி பாக்குற வாழைக்கு தெரியும் புது விஷயங்கள் சொல்லணும்க்காக பரிசிரமப்படுறேன் இதுல நல்ல பல விஷயங்கள் நமக்கு ஹதயத்தில் நின்று போச்சுப்போம் அந்த அளவுக்கு ஒரே ஆசிரியர் பெரியவாச்சா பிள்ளை அரியன் அனுகிரகம் இல்ல எவ்வளவு அழகான விஷயங்கள்லாம் வியாக்கியாத்தா அவர் சொல்றார் நாம் அத்தனை பேரும் ராமானுஜ தாசர்கள் அந்த எண்ணம் நம்ம கொண்டு நம்ம கிட்ட எந்த விதமான அந்த மாற்று கருத்துக்கு அபிப்பிராய இது இடம் இல்லை அதை நான் எப்பவுமே எல்லாத்தையும் சொல்லிருக்கிற வழக்கம் கல்யாண வசம் காமெண்ட்ரிக்கு பரவாயில்ல பதினோரு பேர் வடகர சம்பிரதாயத்தை சேர்ந்து வர இருபத்தி ரெண்டு பேர் திங்கள சம்பிரதாயத்து வரா அடிய எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது யார் நன்னா விஷயம் சொல்றா யார் நன்னா சொல்லணும் அவளை இது பண்ணணும் என்கரேஜ் பண்ணனும் அந்த அளவுக்கு அதை அழகா கொண்டு போறேன் யார் வந்தாலும் சொல்லுவோம் உங்க ஆச்சாரியாருடைய விஷயங்களை சொல்லுங்க நீங்க கேட்டு பார்க்கலாம் பரவாயில்ல சொல்லுவேன் ஒருத்தர் முகூட்சுபடி ஆரம்பியும் ஒருத்தர் ஆச்சாரியும் சொல்லுங்க சீவசன பொருள்னா ஜனங்களுக்கு ஒரு இது பிரச்சாரம் பண்ணலாம் அவ சொ சொந்த பண்ணு யார தாக்காத அளவுக்கு பண்ணுங்க அப்படி என்னுடைய வேண்டுகோள் அப்படிதான் நடந்திருக்குனால இதுக்காக சொன்ன சுவாமி நம்பிள்ளை அவர் சாதித்த விஷயங்கள் அதை மனசில் இருத்தி பற்றோழைப்படுத்திய வடக்கு திருவீதி பிள்ளை அவாளுடைய அந்த கிருஷி அவருடைய அந்த முயற்சி நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு பண்ண அந்த காரியம் யாராலையும் மறுப்பு சொல்ல முடியாது அப்பேற்பட்ட மகானுடைய சன்னிதியில நாலு வார்த்தைகள் சொல்றதுக்காக அடியேன் திருப்பதியிலிருந்து வந்திருக்கேன் சுவாமி ஒரு வார்த்தை கேட்ட இந்த மடலூர்தல் என்ற இதை செஞ்சு யாராவது வெற்றி கண்டார்களா அப்படி ஒரு கேள்வி கேட்ட அதற்கு பதில் என்ன சொல்லணும்னா இங்கே சிறிய திருமண வியாக்கியானத்தில் மூலத்திலையும் சரி வியாக்கியானத்திலையும் சரி அதுக்கு பதில் இருக்கு விக்ரமோர்வசீயம் சமஸ்கிருத ஒரு நாடகம் இருக்கு அந்த நாடகத்தில் வாசவதத்தை கதாநாயகி பத்சராஜன் கதாநாயகன் அந்த வாசவதத்தை பத்சராஜன் ரெண்டு பேரும் அந்த மடநூறுகின்ற அந்த பிரஸ்தாவம் அந்த நிகழ்ச்சி நடந்து கடைசியாவா வெற்றி கண்டார்கள் ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த மடலூறுதல் என்ற இந்த விஷயத்தை நாம் பல கோணங்களில் விமர்சிக்க வேண்டி இருக்கு நம் பூர்வாச்சாரியால் விசேஷிச்சு தென்னாச்சாரி சம்பிரதாயத்தில் இந்த விஷயம் அழகா சொல்றா அதாவது திருமங்கையாழ்வார் சுவாமின் அம்மாழ்வார் இவாள் எல்லாம் பெண்ணுடை உறுத்துக்கணுமா நயிகாபாவம் இவாளுக்கு எதுக்கு தானான தன்மையை விடுத்து நாயகியாக மாறி இவா வந்து பாசுரம் விட வேணுமா அப்படின்ற கேள்வி நம் பூர்வாச்சாரியால் யாக்கியங்களை கேட்டிருக்கார் அதுக்கு பதிலும் சொல்றார் இங்க பரகார நாயகியோ பராங்குஷ நாயகின் வேண்டாம் சம்ஸ்கிருதத்தில் துவரான் ஒரு பதம் இருக்கு துவரா துவரை ஒரு வேகம் அவனிடம் அவனுடைய அந்த மேன்மையை பார்த்து அம்மான் அழிப்பிறான் அவன் எப்படத்தான் யான் ஆர் வளவேழுலகின் முதலாயவானோர் இறையைன்னு சுவாமி நம்மாழ்வார் அந்த பத்து பாசுரங்கள்ல எந்த விஷயத்தை சொன்னாரோ ஐயோ அவன் எங்க நாம் எங்க ழ்ுவார்கள் அப்போ இந்த மாதிரி திடீர்னு அவருக்கு ஐயோ அவன் அவனால் அவனை பாட முடியுமா அவனை அனுசந்தானம் பண்ண முடியுமான்னு திடீர்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டுள்ளது பூமி பிராட்டியின் அம்சமாக வந்த ஆண்டாளே நல்லையன் தோழி நகனைமிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன் ஆக எப்பெருமானுடைய மேன்மையை சொல்லி நாகனை மிசை அவனோ திருவனந்தாழ்வான்மேல சயணித்துக் கொண்டிருப்பவன் பராத்மரன் மேலானவனுக்கும் மேலானவன்யத்தில் சர்வேஸ்வரக சர்வேஸ்வரேஸ்வரகான் ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரன் உடையவருக்கு அந்த விஷயத்த கொஞ்சம் இது அதிகம் சர்வேஸ்வராக சொல்லாத சர்வேஸ்வரேஸ்வரகான்வர் அந்த மாதிரி அவன் வந்து பராத்பரன் இசை நம்பரர் அதிலும் செல்வர் உபய விபூதி நாதன் நித்திய விபூதி லீலா விபூதி இவைகளுக்கு சொந்தக்காரன் சிறுமானிடவர் அவனோ பெரியவன் மகத்தோ மதியான்னு உபரிஷத் கோஷிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவன் சிறுமானிடவர் நாம் செய்வதன் சின்னவா நாம் எங்க அவ எங்க ஆக இப்படி கை வாங்கி அவன் எங்கே அந்த எண்ணத்தோட ஆழ்வார்கள் கோஷ்டியை சேர்ந்தவ அத்தனை பேருமே அந்த மாதிரி சொல்றது வழக்கம் உண்டு ஆனபடினால எம்பெருமான் அவனுடைய அருமை பெருமைகள் இவைகளையெல்லாம் கணிசித்து பார்த்த நம் பூர்வாச்சாரியர்கள் என்ன பண்ணான்னா தாயாகவும் தோழியாகவும் அதே மாதிரி தானான தன்மையிலும் நாயிக்கையாக மாரியும் இந்த நாலு அவஸ்தைகள் சுவாமி நம்மாழ்வார இவர் ஒரு சதுர்முக பிரம்மாண்டர் நான்கு கண் தலையோடு கூடின பிரம்மா மாதிரி இவர் நாலு விதமான வேஷமும் போட்டார் இவர் ஆக தான தன்மையில் நம்மாழ்வாராகவே பாசுரங்கள் பாடினார் தோழியாக பாசுரம் பாடினார் தாயாக பாசுரம் பாடினார் நாயகியாக பாசுரம் பாடினர் நாலு முகம் இருக்கோ இவருக்கு அந்த மாதிரி ஆழ்வார்கள் அந்த தானான தன்மையை விடுத்து தோழியாகவும் தாயாகவும் மகளாகவும் இப்படி மாறுவதற்கு காரணம் என்ன உபாயம் பலம் துறைன்னு சில விஷயங்களை காமிச்சு அதுக்கு சூத்திரம்லாம் உண்டு ஆனா அந்த நிலையில இந்த துறை என்பதானது துறை வேகம் அந்த வேகமானது அந்த ஆற்றாமையாலே எப்பெருமானை எப்பொழுது நான் காணப்பெறுவேன் பகவந்தம் சாட்சா சட்சுஷா எப்பொழுது நான் அந்த எப்பெருமானை என் கண்ணாலே காண்பேன் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க அந்த எண்ணத்தை கொண்ட ஆழ்வார்கள் அவன் விஷயத்திலேயே ஆழ்ந்து போனவர்கள் அவன் என்ன பண்ணாளா அந்த குறையானது ஆழ்வார்கள் என்ன பண்றதா பெண்ணாக மாறும்படி செய்கிறது நம்ம பூர்வாச்சாரம் யாரோ சொல்றார் இந்த குறை என்பதானது என்ன பண்றது பெண்ணுடை உருத்தி நாயகியாக மாறி எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் செய்கிறது இதுக்கு பராங்குஷ நாயகி பேரு பெற்று சுவாமிம்மாழ்வார் எத்தனையோ பாசுரங்களை ஏறத்தாழ ஒரு எழுபத்தி ஏழோ நிமோ இருபத்தேழு இல்ல இல்ல எழுபத்தி ஏழு பராம்ஸ நாயகியாக இப்படி அத்தனை பாசுரங்கள் அவர் பின்னாக மாறி பாடுறார்னா அதுக்கு என்ன சுவாமி காரணம் அந்த எப்பெருமானை தரிசிக்க வேணும் அவனோட மானசானுபவம் பெற்றார் பகிர் இந்தியத்தோடேயும் வெளியிந்திரியங்களாலேயும் அவனை அப்படியே அவனோடு சம்சலேஷிக்க வேணும் அவனோடு கலந்து பரிமாற வேணும் அதிகமாக ஏற்பட ஏற்பட அந்த துறையானது நாயகியாக மாறும்படி பண்ணித்து அவர் பராங்குஷ நாயகியாக அழ்வார் ஆன மாதிரி திருமங்கை பரகால நாயகி என்று பெயர் பெற்றாள் இப்படி பரகால நாயகியாக மாறிய திருமங்கை ஆழ்வார் இப்ப பெண் மாறி தன்னை ஆழ்வார் இந்த ரெண்டு மடல்கள் மாத்திரம் ஆழ்வார் மடல் ஊறினதாக நாம் கருதக்கூடாது பெரிய திருமொழியிலேயே கோடித்து காமிச்சார் ஆழ்வார் தான் மடல் ஊறுவேன் நான் வந்து மடல் ஊர்ந்து அவனை நான் பயமுறுத்துவேன் அவனுக்கு நான் சாகச காரியத்தை நான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பிடிவாதம் பிடிக்கிற அந்த விஷயம் பெரிய திருமொழியில ஒன்பதாம் பத்திலேயே இருக்கு திருப்புல்லாணி பாசுரத்தில் திருப்புல்லாணிபா எம்பெருமானை புல்லாணி கைத்தொழுதேன்னு சொல்ல வந்த பரகாலன் ஐகி திருப்புல்லாணி எம்பெருமானையே நினைச்சிட்டு அந்த எம்பெருமானுடைய சேவை கிட்ட காணோம் பரகால நாயகி பரிதவிக்கிறாள் புல்லாணி கைதொழுதேன் அவனோ வரக்கானோமே ஆற்றாமை விஞ்சியது பரகால நாயகிக்கு உடனே பரகால நாயகி என்ன பண்ற சரி அவனையே நினைச்சிட்டு அப்படி வந்து இருக்கார் எப்படி பராங்குஷ நாயகி வெம்பெருமானுடைய தரிசனம் கிட்டவில்லை என்பதற்காக வாயும் திரையுகளும் காணல் மடனாராய் அயும் அமருலகும் துஞ்சிரும் நீ துஞ்சாயால் நீயும் மீதூர எம்மே போல் நீயும் திருமாலால் நெஞ்சங்கோட்பட்டாயே எப்படி திருவாய்மொழியில பராங்குச நாயகியாக மாறி உறக்கம் அப்படி அந்த கடற்கரையில நைதல் நிலம் அந்த கடற்கரையில அப்படி சஞ்சரிச்சாளோ பராங்குச அந்த மாதிரி பரகாரநாயகியும் அப்படி வராலாம் எம்பெருமானுடைய அந்த தரிசனம் கிட்ட காணோமே வாய்க்க காணோமே என்ன இதுன்னு அப்படி வந்து ஒரு பணந்தோப்பு அந்த பணந்தோப்பு வழியா வந்து இருக்கா பணந்தோப்பு வழியா வந்து அந்த பணந்தோப்பு என்பதானது அங்க பெரியவாச்சாம்புல யாக்கியான மனசு என்ன சொன்னார் இந்த பணந்தோப்பு எதுக்கு தெரியுமா சுவாமி இந்த பணந்தோப்பு இந்த மடல் ஊர்வாருக்கு சௌரியம் பண்றதுக்காக இந்த பணந்தோப்பு ஆக இந்த பனந்தோப்புல இருக்கக்கூடிய அந்த பனமட்டைகள் அதை எடுத்து வந்து அதை வெட்டி அதை வந்து ஒரு ரசம் உருவாக்கி அதை இழுத்துன்னு வந்து படத்தை வச்சு இழுத்து சொல்ல போறாது அப்புறம் சொல்றேன் ஆக அந்த மடல் உறுவதற்கு சரி எம்பெருமானுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கல சரி மடலூருவோம்னு வந்துட்டாகும் பரகால நாயகி அந்த பனந்தோப்புல பணமரத்து மேல இந்த அன்றியில் பறவை குடி புகுந்தது பொதுவாக காமுகரா இருப்பார்க்கு அன்றில் குரல் பாதகத்தை விளைவிக்கும் ஆக அன்றில் ஒரு பட்சி கிரௌஞ்ச பட்சின்னு சொல்ற அந்த அன்றில் பறவை அது சப்திச்சுதானா ரொம்ப அந்த அதாவது ஒத்தர்கொத்தர் அந்த அன்பு மேலிட்டு ஆறா காதல் பூண்ட அந்த சிறுவயசில் இருக்கிறவாளுக்கு அந்த குரல் இன்னும் அவளுக்கு அந்த கிரக வேதனை பணந்தோப்புக்குள்ள நுழைஞ்சா பரகால நாயகி பணந்தோப்புக்குள்ளே அன்றில் குடி புகுந்தது அன்றில் சப்திக்கிறது அந்த சப்தம் கர்ணகடூரமா இருக்கு இவளுக்கு இதை காவார்னு பாசுரத்தில் வர்ணிக்கிறார் திருமங்கை அழுவார் அங்க யாக்கியானம் மன்னச்சி வாம்பிள்ள சொன்னார் தர்ம சிந்தையோடு இருக்கிறவாள் என்ன பண்ணுவா இந்த வழிபோக்கர்கள் இளைப்பாடுவதற்காக ஒரு தண்ணீர் பந்தல் அமைச்சு தீர்த்த வசதி எல்லாம் பண்ணம் அவளுக்கு இழைப்பாதி கொஞ்ச நாள் இங்க விசிராந்தி எடுத்து தீர்த்தம் சாப்பிட வசதியாக ஒரு தண்ணீர் பந்தல் அமைச்சா அங்கே இந்த பகல் கொள்ளக்காரன் நிலை பரகால நாயகிக்கு இந்த பனந்தோப்புக்குள்ள நுழைஞ்ச பரகால நாயகிக்கு மடலூர வேணும் என்ற எண்ணத்தோடு வந்த பரகால நாயகிக்கு அன்றில் குரல் அன்றில் பறவையினுடைய பட்சியினுடைய குரல் பாட்டமைய செய்தது அப்படின்னு அதை சொல்ல வந்த அந்த பாசுரம் அந்த ஒன்பதாம்பத்தில் பெரிய திருமொழியில் இருக்கிற அப்படின்னால ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இந்த மடலூரும் காரியத்தை கொஞ்சம் ஓடித்து காமிச்சுட்டார் தன் பெரிய திருமொழியிலேயே இங்க மடலூறுதல் அப்படின்னா யாருக்கு யாரு யாரு வேணா மடல் உறுதல் கிடையாது நம் புருவாச்சாரியார் சொல்ற துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லட்சிதாம் ராகவோ அருகத்தி வைதேகி தஞ்சேயம் அசித்தேக்ஷனான் ராமாயணத்தில் சொன்ன மாதிரி சமானமான அந்த குணம் வயசு நடவடிக்கை ஒழுக்கம் இதெல்லாம் ஒழுங்கா சமமா இருக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெண் அந்த நிலைமையில ராமபிரானும் சீதா விராட்டியும் இருக்கார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாயகன் ஒரு நாயகி அவளுக்கு ஏற்படக்கூடியதான ஒரு அந்த பிரேமை அந்த பிரேமைக்கு ஒரு பாதகமாக ஒரு பிரிவு ஒரு விசலேஷம் ஏற்பட்டு போயிட்டானால் அந்த விசலேஷம் ஏற்படுற சமயத்தில் இந்த மடலூர்தல் என்கிற இந்த காரியத்தை ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம் வியாக்கியானங்கள் அப்படியே இருக்கு அதாவது இந்த பெண் என்ன மோசம் பண்ணிட்டான்னு ஆண் அந்த காரியத்தை பண்ணலாம் இந்த ஆண் என்ன மோசம் பண்ணிட்டான்னு தலைவிரி கோலமாக பெண்ணும் அந்த காரியத்தை செய்யலாம் இது பழைய நாளைய தமிழர் மரபு பழைய நாளைய தமிழர் வழக்கத்தை ஆர்யோக்தின்னு சொல்லி பழைய நாள்ல இந்த சம்ஸ்கிருத இலக்கியங்கள்ல கூட இது உண்டு விற்பாந்தத்தையும் வியாக்கியானம் பண்றால் நம்ம பிரிவா ஆனபடியினால ரெண்டு பேர் சந்தோஷமா அவ இருக்கிற அந்த நிலைமையை மாத்தி பிரித்து வச்சு தனித்தனியா பிரித்து வச்சுட்டா அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்ட அதாவது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அந்த நிலைமையில இவாளுக்கு இறங்கி இவாளுடைய உறவினர்கள் இவாழ சேர்த்து வைக்கலாம் இவ்வாளுக்கு இறங்கி அந்த தேசத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய அரசன் இவ்வாழ சேர்த்து வைக்கலாம் அல்லது இவ்வாளை கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டா பெரிய சொல்ற மாதிரி ஆயுத குவியல்ல ஒரு ஆயுதத்துக்கு மேல் நூறு ஆயுதம் கிடக்க வேண்டியது பலம் போட்டது விரிவாச்சு அந்த மாதிரி அந்த மன கஷ்டத்தோடையே முடிந்து போகக்கூடிய நிலையும் ஒரு சிலரை ஏற்பட்டு இந்த மடல் ஊறுற விஷயத்துல மடல் ஊறுதல் ஒரு விஷயம் மடலூறுதல்னா வனமட்டை வனமரத்தினுடைய அந்த மட்டையை எடுத்து வந்து அத ஒரு தேர் மாதிரி பண்ணி எந்த ஆண் இந்த பெண்ணை மோசம் ஏமாத்திட்டானோ அவன் சித்திரத்தை வச்சு இவ தலைவிதி கோலமாக அத அப்படியே இழுத்துன்னு வர்றது ஊர் மொத்தம் சொல்லி இந்த மாதிரி ஏமாத்திட்டான் இதுக்கு பேர் மடலூர்தல் பேர் இது ஆணுமண்ணலாம் பெண்ணு மண்ணலாம் பரகால நாயகி இப்படி மடலூறலாமா என்ன ஆழ்வார் எம்பெருமானுடைய அந்த நிருகத்துக்கு கிருப்பையினால எல்லாம் வாய்க்க ஆழ்வார் தனி சிறப்பு வாய்ந்தவர் ஆழ்வார் எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்கள்ல ஒத்தர் அப்பேற்பட்டவர் இந்த சாதாரண ஜனங்கள் பார்த்து மோகிக்கிறது இந்த சாதாரண காமுகர்கள் மாதிரியான ஒரு நிலை இதெல்லாம் ஆழ்வாருக்கு வருமா நம் பூர்வாச்சாரியால் யாக்கியான கேட்டுக்கிற அந்த மாதிரி நாம் வச்சுக்க முடியும் ஆழ்வார் வந்து அந்த மாதிரியான ஒரு தாழ்ந்த அந்த சாதாரணப்பட்ட ஜனங்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்தை ஆழ்வார் செய்வாரா அப்படின்னு கேட்டு இந்த காமம் என்பதானது நாம் அர்த்தம் பண்ணக்கூடிய அந்த காமம் அல்ல இங்கே காமம் என்பதானது அந்த எம்பெருமான் விஷயமான பக்தி ஆத்மாவா அரே திர்டவியா சோதவியா மந்தவியா நிதித் தியாசித்தவியா உபனிஷத் சொன்ன மாதிரி பகவதக்க தியானம் பகவத் விஷயக்க சிந்தனம் பகவத் விஷயக்க மனநம் அந்த எப்பெருமானை பற்றி சதா சிந்தித்துக் கொண்டு தைலதாராவத்து அவிச்சின்னா துருவா சந்ததி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த எப்பெருமான் விஷயத்துல இவாளுக்கு ஏற்பட்டிருக்க கூடியதான அந்த பக்தியினுடைய அந்த பராகாஷ்டை மேலாம் நிலைமை இருக்கு பாருங்கோ அந்த மேலாம் நிலைமைக்கு போன அழ்வார் அந்த பெருமாளை நாம் சேவிச்சே ஆனும் பெருமாளோட நான் கலந்து கலக்க வேணும் அவருடைய கதவி இன்பம் எனக்கு வாய்க்க பெற வேணும்னு அப்படி ஆசை அவருக்கு பெருமாள் விஷயத்துல பெருமான் விஷயத்துல அழ்வாருக்கு ஏற்பட்டது அதனுடைய அந்த ஒரு நிலைய நிலைமையில தான் அழ்வார் இந்த மாதிரி மடலூர ஆரம்பிக்கிறார் மடலூர்தான் அந்த பெருமாள் நம் கண்ணெதிர தோன்றவில்லை போனாத அந்த பெருமாள் நாம் கண்ணெதிரிகளே தோன்ற வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு சாகச காரியம் பண்ணலாம் ராமன் சக்கரவர்த்தி திருமகன் சமுதிரத்தை தாண்டி போகணும் சமுத்திர ராஜன்னு சமுதிரத்துக்கு ஒரு ஆண் தேவதை உண்டு நதிகளுக்கெல்லாம் பெண் தேவதை சமுதிரத்துக்கு ஆண் தேவதை ஆக சமுதிரத்துக்கு ஒரு ஆண் தேவதை உண்டு சமுதிரராஜன் அவனுக்கு பேர் அந்த சமுத்திரராஜனை குறித்து அவர் வந்து அவன் வழிபடலு பிராயோபவேசம் பண்ணி பார்த்தார் அவனும் வரக்கானோ உடனே என்ன பண்ணார் சக்கரவர்த்தி திருமகன் கோபம் கோபம் வராத ராமனுக்கு கோபம் வந்து சாபமான சௌமித்ரே சராம் அசீ விஷோபமான் சாகரம் சோஷயிஷ் பத்யாம் பிரபங்கமா லட்சுமணா எங்க என் கோதண்டம் கொண்டு வந்துட்டான் நிறைய விஷம் தோய்ந்த அந்த அம்புகள் கொண்ட அந்த அம்பரா எங்க கொண்டா இதை நான் பிரயோகம் பண்றேன் சமுத்திரராஜன் பேரில் நமக்கு வழி தென்படும் சொலமா நடந்து போலாம் சமுத்திர லங்கைக்கு போறதுக்கு சாகரம் சோஷயூஷியாமி சமுதிர ஜலத்தைும்பி சென்றுர முதலிகள் நடந்து செல்லட்டும்பமாக கோபம் வராத ராமனுக்கு கோபம் வந்து அப்படி சமுத்திர ராஜனை பார்த்து எப்படி பயமுறுத்தினானோ சக்கரவர்த்தி திருமகன் அந்த மாதிரி பரகாரநாயகி எப்பெருமானை பார்த்து உன் விஷயமாக எம்பெருமானே புருஷோத்தமனே உன்னை நான் வந்து உன் விஷயமாக நான் மடலூறுவேன் உன் எல்லாரும் பண்றேன் வெளிச்சம் ஆக்கி விடுறேன் உன் என்ன பண்றேன் பார் அப்படின்னு ஒரு சாகசம் உண்மையா ஆழ்வார் வந்து அந்த மாதிரி மடலூர்ந்து பெருமாளை வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த மனசு அந்த சுபாவம் உள்ளவரா ஆழ்வார் இது ஒரு அபிநயம் இது ஒரு பிரக்ரியை முதல்ல ஆழ்வாருக்கு அவர் சொல்ற வார்த்தைகள்லாம் பார்த்தோமானால் ஒரு சூக்மமான ஒரு விஷயம் தென்படுறது சாஸ்திரங்கள்ல சொல்லுவோம் கோபியார்த்த கோபனம் பிரகாசியார்த்த பிரகாசனம் சாஸ்திரத்தை சொல்லுவோம் சிறத கோபியமாக ரகசியமாக வச்சுக்கணும் சிலத நன்னா பிரகாசமா சொல்லலாம் வெளிப்படுத்த வேண்டிய விஷயம்னு உண்டு எல்லாரும் அறிய சொல்ல வேண்டிய விஷயம் உண்டு எல்லாரும் அறியக்கூடாதுன்ற விஷயம் உண்டு கோப்பியார்த்த கோபனம் அது எல்லாரும் அறியலாம்னா பிரகாசியார்த்த பிரகாசனம் எல்லாரும் எல்லாரும் கேட்கலாம் இதான் சதசியம் ரகசியம்னு சொன்னார்கள் சதசியம்னா சதசியல் சொல்லக்கூடியது சபையில் சொல்லக்கூடியது சதசியம் ரகசியமா காதோடு காது வச்சு சொல்லக்கூடியது காதிலே ஒரு சுறுசுறு வென்று பெரிய பெரிய திருமொழி வியாக்கியான திருமணிக்காணி அந்த மாதிரி சொல்றது உண்டு செவி தாழ்ந்தார்க்கெல்லாம் உபதேசித்து போந்தான் கீதாச்சாரியன் எல்லாம் சொல்லி போந்தான் கீதாச்சாரியன் செவித்தாழ்ந்தார்க்கெல்லாம் உபதேசித்துப் போந்தார் உடையவர் ஒரு வாக்கியம் வியாக்கியான இங்கே இருக்கு அந்த மாதிரி இங்கே எப்பெருமான் அவன் விஷயத்தில் பரிவும் பாசமும் பாத்சல்யமும் பாஞ்சையும் பக்தியும் கொண்ட அழ்வார் பெருமானே எனக்கு மனசானுபவம் நான் பண்ணும்படி நீ பண்ணாய் பாஷிய இந்த வெளி இந்திரியங்கள்னாலையும் உன்னை நான் வந்து தழுவி முழுசி கொண்டாடுகின்ற அளவுக்கு உன்னை தழுவி உன் அப்படியே நான் வந்து ஒரு இன்பத்தை நான் நுகர வேணும் சாதாரண ஜனங்கள் ஆசைப்படுற மாதிரி தயார் சந்ததி பெருமாள் சந்ததி போச்சு கொஞ்சம் அனுபவிக்கணும் ஆசையா இருக்கும் அந்த மாதிரி அந்த வெளியில நமக்கு நாம் பெறுகின்ற ஒரு பேரு ஒரு வாஞ்சை ஒரு ஆசை அந்த ஆசையை பெறணும் அந்த அபிலாஷையை நாம் பெற வேணும்னு ஆழ்வார் பிரகார நாயகியாக பெருமாள் விஷயத்தில் அவர் வந்து அந்த துறையானது அவரை பெண்ணாக ஆக்கி அவர் ஆரம்பிச்ச அந்த மடல் எதுவுமே ஒரு அழகான ஒரு விஷயத்தை கோப்பியமாக தெரிவிக்கும் வண்ணம் இருக்கு ஆரம்பமே அப்படி இருக்கு என்னன்னா இந்த பூமின்னு சொல்லணும் இந்த பூமியில் இருக்கிற வாழ் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் சொல்கிறார்கள் தர்மம் அர்த்தம் காமம் மூணு சொல்றார்கள் ஆரம்பிக்கிறேன் வரகால நாயகி காரார் வரை கண்ணார் ஆரம்பிக்குச்ச பூமிய சொல்லணும் இந்த பூமியில் இருப்பவர்கள் புருஷார்த்த அது சதுஷ்டயத்துல மூணு சொல்லி நாலாவது புருஷார்த்த மோட்சத்தை பத்தி அப்படின்னு சொல்ல போறேன் அந்த இது போற போக்கு அப்படி இருக்கு பூமியை சொல்ல வந்த ஆழ்வார் பூமி பிராட்டியை பத்தி ஏன் சொல்லணும் எப்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோடு கூடினவன் அங்க பூமாதேவிக்கு என்ன பிரசக்தி பூமாதேவி ஆழ்வார் ஏன் சொல்லணும் பிரகாரனாகி எதுக்காக சொல்லணும் அவளுக்கு ஆழ்வார்களுக்கு காண்கின்றதெல்லாம் பார்க்கிறதெல்லாம் நிற்கின்றதெல்லாம் நெடுமாள் என்று ஓராதார் கற்கின்றதெல்லாம் கடை அழுவார் சொல்லியா ஆக இவா பார்க்கிறதெல்லாம் பெருமாள் பார்க்கறதெல்லாம் பிராட்டி ஆக அந்த திவ்ய தம்பதிகளை விடுத்து இவாழ் எண்ணம் வேறு விஷயத்தில் போகாது இல்லையா பூமின்னு சொன்னாலும் பூமி பிராட்டி ஞாபகத்துக்குறாரு நிலமங்கை என்னும் சொல்லி பூமி பிராட்டியை முதல்ல சொல்றதுக்கு காரணம் இந்த பூமி இந்த பூமி மலைகளோடு கூடினது இந்த பூமி மேகங்கள் படர்ந்து இருக்கிறது இந்த பூமி இந்த சொல்வரார் நிலமங்கை நீங்க பூமி பிராட்டி எதுக்காக சொன்னோம்னா அப்ப கூட எம்பெருமான் எம்பெருமாட்டி அவாழ் விஷயமான நினைவே ஆழ்வார்களுக்கு இருக்கும் அவளுக்கு பரஸ்ய பிரம்மணா குண ஆவிஷ்கரணம் தைகி சர்வதா கிரியத்தேன் அந்த உத்கிருஷ்டனான அந்த பராத்மரனான அந்த எப்பெருமானுடைய அந்த மகிமையை அந்த குண குண கண அனுசந்தானத்தை எப்பவுமே செஞ்சு கொண்டிருக்கிறவள் ஆனபடியனால அதை தவிர்த்து மற்றொரு விஷயத்துல போனா கூட திரும்ப அங்கே வந்து இருக்கும் எப்பெருமானை தவிர்த்து மற்றொரு விஷயத்துக்கிட்ட அவ போக மாட்டார்கள் கொங்கை கண்ணார் கடல் உடுக்கை ஆரம்பிக்கிற அல்ல ஆரம்பமே பரந்த பாரத தேசம் கர்மபூமி பெருமலை இமயமலை மாதிரியான மலைகள்லாம் இருக்கு நம்மளவாத முற்றுவாளா நம்ம எம்பெருமானுக்கு அர்ச்சாமூர்த்திகளாக விளங்கக்கூடிய எம்பெருமானுக்கு எது ரொம்பவும் வசத்தியா இருக்கோ ஒரு திருமலையையும் திருமாரோலை மலையையும் தவிர்த்து மற்றொரு நாம் நினைக்கிறது இல்லை மலையே திரு திருமாலின் ஜோலை மலை என்ன என்ன திருமால் வந்து என்னஞ்சு நிறைய புகுந்தான் மலைன்னு சொல்லிட்டாலே இந்த ரெண்டு மலைதான் ஒவ்வொரு சீவ இஷ்ணவனுக்கு நினைவுக்கு வரணும் ஒண்ணு வடமலை பொறுப்பு அந்த திருமாலின் ஜோலைனால இதை சொல்றேன் இந்த ஒரு விஷயம் மறந்துட்டேன் ழ்வார் பிரகார நாயகியாக மாறி மடல் ஊரிகிறார் அப்படி மடல் ஊறுகின்ற ரெண்டு மடல் இருக்கு சிறிய திருமடல் பெரிய திருமடல் மடல் பொதுவா மடல் பெயர் வச்சிருக்கலாம் அது ஒரு பெரிய திருமடல் மாத்திரமே பெருசா இருந்தது பெரிய திருவந்த மாதிரி பெரிய திருமடல் அப்படி சொன்னிருக்கலாம் சுவாமி தேசிகன் பெரியிருவந்தாதி கேள்வி கேட்டு இதுல அர்த்தம் ரொம்ப விசேஷமான அர்த்தங்கள்லாம் புதிபடி மறவாதபடி எண்பத்தேழு பாட்டு அதனாலதான் பெரிய பேர் வந்து பெரிய திருவந்தாதி அந்த மாதிரி பெரிய திருமடல் கொண்டு போறோம் இந்த சிறிய திருமடல் இருக்கு மடல் ஒரு பேர் வச்சிருக்கலாமே சிறிய திருமடல் ஒண்ணு பெரிய திருமடல் ஒண்ணு சொன்னார் ஒண்ணு விபவாவதாரத்தை சார்ந்த கிருஷ்ணனுடைய அந்த வைபவத்தை வர்ணிக்கும் முகமாக விளங்குவது சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்பது அர்ச்சாவதாரத்தினுடைய மேன்மையை பறைசாற்றும் வண்ணம் அமைந்தது அதுக்காக ரெண்டு கிருஷ்ணனுடைய வைபவத்தை விளக்குவதற்காக சிறிய திருமடல் குடக்கூத்தாடின அந்த எம்பெருமானை பற்றியது சிறிய திருமடல் கிருஷ்ணனை பற்றியது சிறிய திருமடல் அர்ச்சாமூர்த்திகளை பற்றி அர்ச்சாவதாரம் பண்ண எம்பெருமான்களை பற்றி சொல்ல வந்தது பெரிய திருமடல் ஆக ரெண்டு திருமடல் தோன்றியதற்கு காரணம் இதுதான் வியாக்கியானங்கள்ல பண்றேன் ஆழ்வாருக்கு பரகால நாயகிக்கு சொல்லலாம் பரகால நாயகிக்கு வெறுப்பாரு பெருமாள் நமக்கு அந்த சம்ஸ்லேஷ ரச ஜனித்த சுகம் நாம் பெரும்படி அவன் பண்ணல சம்சேஷம் சேர்ந்து இருக்கிறது அதனால வரக்கூடிய ஒரு இன்பம் சம்சலேஷ ரசம் அதுலேருந்து வரக்கூடிய ஜனித புட்டின பொறந்த அதுல இருந்து உண்டான சம்சிலேஷ அதுல இருந்து உண்டான ஜனித்த சுகம் அது இந்த வெளியங்கள் அனுபவிக்கணும் அந்த அந்த அனுபவத்தை பெருமாள் பண்ணல நமக்கு ஆனா அப்படினால அவருக்கு எல்லாம் எனக்கு பிடித்தமானது கிடைக்காத கொஞ்சம் குழந்தைகளுடைய பசியை இளைப்பாற்றக்கூடிய அந்த அவயவமாக இந்த ரெண்டு மலையும் விளங்குகின்ற அந்த அதை சொல்லி சமுதிர சமுதிரத்தையே சமுலத்தையே ஒரு அதாவது ஒரு வஸ்திரமாக கூந்தலாக வர்ணிச்சு அப்பேற்பட்ட காவேரி போன்ற நதிகள் அதை ஹாரமாக போட்டுக்கொண்டிருக்கிற இந்த பூமி இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றா மூன்று விஷயத்தை பிரதானமா சொல்றா அறம் பொருள் இன்பம் ஆனா இன்னும் சில பேர் இன்னும் சில பேர் சொல்றார் இவருக்கு வெறுப்பு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அறிவிலிகள் கொஞ்சம் புத்தியை தடுமாறு மோட்சம் இருக்கு சொல்ற அந்த மோட்சம் அது அந்த அங்க போய் சேர அந்த சீவை குண்டத்துக்கு தத்தாம பரமம்மே சொல்லி அப்ராக்கிருதமான அந்த ஸ்தான விசேஷம் அந்த இடத்துக்கு போகணும்னா அந்த அச்சினாதி மார்க்கத்துல ஒளி தரும் அந்த இடத்தை முக்தாத்மாவினுடைய அந்த பிரயாணமானது அமைகிறதுன்னு சொல்லி அவ சொல்றாளே அதை வர்ணிக்கிற தியாஜமாக ஏதோ ஏழு குதிரைகள் பூட்டப்பட்டிருக்குமா ஒரே ஒரு சக்கரத்தோடு கூடினதான் அது வழி வழ வழிிக்க அந்த இடமாம் அந்த மோட்சாம் அங்க பரவாசு தேவனாம் அங்க இருக்கார் பெருமாள் என்று சொல்லுவார்கள் அது ஒரு புறம் பரகால நாயகி அது இருக்கட்டும் எங்கேயோ எட்டாத அந்த இருக்கக்கூடிய அந்த இடம் சேஷம் அந்தான விசேஷத்தை பத்தி எதுக்காக சுவாமி நினைக்கணும் நம் கண்ணுக்கு விருந்தாக நம் கண்ணெதிரிலே வெங்கடகிருஷ்ணன் நம்ம பாரசாதி பெருமாள் நம் கண்ணெதிரில பெருமாள் அர்ச்சாமூர்த்திகளாக அங்கங்கே இருக்கிற சமயத்தில் இந்த சௌலபியத்தோட கூட போக்கியத்துவத்தோட கூட அர்ச்சாமூர்த்திகளாக எவ்வெருமான் விளங்கச் செய்தே இவனை விடுத்து பரரூபத்தை வச்சு சொல்லிட்டு ஏராறு முயல் விட்டு காக்கை பின் போவதே இது இந்த திருஷ்டாந்தம் இந்த ஒரு உதாரணம் மாம்சம் சாப்பிடுறவாளுக்கு டக்கு நே வாழ் இதுவாகும் நான் கேட்கிறோம் அந்த அளவுக்கு நமக்கு மாம்சம் சாப்பிடுறவாளுக்கு இந்த முயல் மாம்சம் சுலபமாக முயல் ஓடிக்கு பிடிச்சா எனக்கு முயல் வாண்டாம் அந்த காக்காதான் ஆசைப்பட்டா எப்படி இருக்கும் எளிதில் பிடித்துவிடக்கூடிய அந்த முயலை விட்டு விட்டு பிடிக்க முடியாத ஒரு கடைக்கு கடை தாய் வேகமா போய் மேலே காக்குக்காக வந்து சிவை குண்டத்தில் இருக்கிற பெருமாள் பரவாசு தேவன் காக்கை மாதிரியான் நாம் நம் கண்ணுக்கு விருந்தாக பசியி பாக்கியவந்தோகே விஸ்வராணாயோம் வெங்கடேசம் லக்ஷ்மீபம் பார்ப்புமஸ்யம் சேவித்தம் நித்தியும் வெங்கடாச்சன மஹாத்மியம் மாண்டேய புராணம் பசிய கே பசிய பசியசாலிகள் தான் ஒன்னு பாக்கிறாரு திரையானே உன்னை சேவிக்கணும்னா கொடுத்து வச்சுவாதான் சேவிக்க முடியும் லட்சுமி ஸ்ரீதேவி பூதேவியோட எதிரொலி உள்ள மலையப்பா லட்சுமி நித்யம் ஒன்னு அப்படி சேவிச்சிருக்கவா நித்திய பந்தும் துவாம் எனக்கு உண்மையான உறவு நீ தானே ஒரு நர் சுற்றம் எம்பெருமான் தானே திருவங்க சொன்ன வார்த்தை சுற்றமாக விளங்கக்கூடிய திருவேங்கிரவுடையானே உன்னை சேவிக்கிறவா பாக்யசாலிகள் ஆக அச்சாமூர்த்திகளாக அந்தந்தோ திவ்ய தேசங்களிலே அந்தந்த கோயில்களிலே பஞ்சலோக விக்கிரகத்தோட எந்த எப்பெருமான் சேவை தருகின்றானோ திருவள்ளிக்கேணியில் பார்த்தசாரதி காஞ்சிபுரத்தில் தேவாதிராஜன் திருவள்ளூர்ல வைத்திய வீரராகவன் ஸ்ரீரங்கத்தில் அரங்கநகரப்பன் நம்பெருமாள் இப்படி அந்தந்த ஊர்களில் எம்பெருமான் எப்படி நமக்கு அர்ச்சாமூர்த்தியாக சேவை தருகின்றானோ அந்த அர்ச்சாமூர்த்தியை முயல் ஸ்தானத்தில் வச்சார் திருமங்கையாகி சொல்ற இந்த முயல் எப்படி இருக்கா அர்ச்சாமூர்த்திகள் எப்படி இருக்கா உருவாச்சாரிகள் சொன்ன ரெண்டு வார்த்தை ஒன்னு போக்கியத்துவம் மத்தொன்னு சௌரபியம் ஆக பரமபோக்யனாய் இனியனாக விளங்குகின்றான் எம்பெருமான் அர்ச்சாமூர்த்திகள் அதே மாதிரி சௌலபியம் சர்வ சுலபனாய் நாமெல்லாம் சேவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த எப்பெருமான் இருக்கான்படிய அப்பேற்பட்ட அந்த ஒரு நிலை முயலை விட்டு விட்டு காக்கை பின் போவதா இதே ஒரு வார்த்தை சொன்ன நடுவில் இது வந்து எதுக்காக வார்த்தை வந்ததுன்னா நடு நடுவே இந்த மடல் எடுக்கிற சமயத்திலேயும் பிரகாலநாயகி கண்ணை எரியாமல் லோகத்தாரை சிக்ஷித்துக் கொண்டே செல்கிறாள் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறாள் பிரகால நாயகி அர்ச்சாமூர்த்திகளுடைய அர்ச்சாவதார பெருமாளுடைய அந்த ஒரு ஏற்றம் சொல்லையா ருசி ஜனகத்துவமும் இதெல்லாம் அர்ச்சாவதாரத்திலே பரிபூர்ணம் சொல்லையா ஆனபடியால அர்ச்சாவதாரத்திலே பரிபூர்ணமாக எல்லாம் இருக்கிறபடியினால இந்த அச்சாமூர்த்தியை விட்டுவிட்டு காக்கை பின் போவதா அத சொன்னார் இப்படி சொல்றே இருக்குச்ச பரகாலனாகி பார்க்கிறாள் பெம்பெருமானையே நினைச்சின்றிருக்காள் இவள் நிலை இவள் தாயாருக்கு தெரியவில்லை பரகால நாயகியினுடைய தாயார் வந்து பக்கத்தில் இருந்து பார்க்கிறா பொண்ணா இந்த பொண்ணுடைய நிலைமை புரியலையே அங்கே பராங்குஷ தாயார் இவளும் கண்ணன் துழாய் கமழ்தல் கிட்டக்கு வந்து நின்றா திருப்புராய் மாலை வாசனை அடிக்கிறது ஆனா அப்படின்னால இவளுக்கு அந்த எப்பெருமானோட ஏதோ ஒரு இது சம்பந்தம் இருக்கு அவனையே நினைச்சிட்டு இருக்கா அங்க அப்படி சொன்ன மாதிரி இங்க தாயார் வந்து நிக்கிறா பரகாரநாயகியினுடைய தாயார் வந்து பார்க்கறா வந்து பார்த்தா பொண்ணு ஏதோ பித்து பிடிச்சா மாதிரி உட்காந்துருக்கா பொண்ணு பார்த்த உடனே சரி இந்த பொண்ணுக்கு நாம் காப்பிட வேணும் சாப்பிடுற சமயத்தில் இவள் வந்து லௌக்கிகமான ஒரு தன்னை தாழ்த்தி தாழ விட்டுக் கொண்டு லௌக்கிகமான ஒரு வார்த்தையை சொல்ற சாதாரண ஒரு பாமரர்கள் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அந்த படியை கொஞ்சம் விட்டு இறங்கி சரி நாம் வந்து அங்க பராங்குஷ நாயகி விஷயத்துல கள்ளும் இறைச்சியும் தூவேல் மீன் சொன்ன மாதிரி யாராவது ஏதாவது சொன்னா அதை கேட்கக்கூடிய நிலைமைக்கு மாறி சரி நாம் சாஸ்தா பேரை சொல்லுவோம் சாஸ்தா பேரை சொற்கள் ஆகும் தாயார் பிரகாஷநாயகனுடைய தாயார் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இவளுக்கு காப்பிட்டு இவளை வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொஞ்சம் பண்ணி நிற்கிற சமயத்தில் மற்றவர்கள் பரகாலநாயகி தனியா உட்காண்டிருக்கியம்மா நான் ஒரு புது ட்ரை பண்றேன் பரகாலநாயகி நீ இந்த மாதிரி உட்காண்டிருக்கியமா குரக்கூத்து ஆடுறான் கண்ணன் அந்த கண்ணனுடைய குரக்கூத்தை நீ பார்க்க வேணாமா நம் தெருவே தெருல அவ வந்துருக்கான் எப்படி வரான் குறக்கூத்து ஆடிக்கொண்டு வரு ஒரு குடத்தை அப்படி போட்டு ஒரு குடத்தை மாத்தி மாத்தி லாபவமா பிடித்து ஆடுகிற ஒரு கூத்து ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டு விளையாட்டு அலங்காரம் பண்ணிக்கிறாளாம் தற்காலனாகி டெக்குன்னு வெளியில் வர முடியாத பெண்கள் தன்னை அலங்காரம் பண்ணிட்டு அவள் வந்து அவ வந்து பார்க்கற பார்த்த உடனே இவளுக்கு இன்னும் மோகம் அதிக ஆயிடுச்சு அப்படி மோகம் அதிகமாக போகவே பக்கத்தில் இருக்கிற வயதான பெண்மணிகள் பரகால நாயகியினுடைய தாயார் கிட்ட சொல்றாம் யாராவது குறி சொல்றவாட கூட்டு அவ மூலமா இவளுக்கு என்ன வந்திருக்கிற வியாதியின் நான் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு ஒரு யோஜனை சொன்னாலாம் இந்த வார்த்தையை சொல்லச்ச இங்க வியாக்கியானத்தை விரிவாச்சாம சொன்னார் அந்த நாள் இந்திரனை தெரியுமான ஒரு பாட்டி இன்னொரு பாட்டியை கேட்டாலாம் அவர் சொன்னால ஒரு இந்திரனா தொண்ணூத்தி எட்டு இந்திரன் எனக்கு தெரியும்னாலும் பழங்கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சானான் அவர் ரொம்ப வயசானவா பழைய நாளை கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவான் பக்கத்துல கேட்டு கேட்டு அவனுக்கு இதாயிடும் எழுந்து போயிடுவான் ஆக ஒரு இந்திரனை தெரியுமான்னு ஒரு பாட்டி கிட்ட கேட்ட உடனே தொண்ணூத்தி எட்டு இந்த பத்தி எனக்கு தெரியும் அவ கதை சொல்ல ஆரம்பிச்சா மாதிரி அவ்வளவு அனுபவம் வாய்ந்த பாட்டிமார்கள் அன்னைமார்கள் அன்னைமார் அவ வந்து சொல்றாளா ஒரு கட்டு வீச்சிய கூப்பிட்டுன்னு வந்து குறி சொல்றவள கூட்டுன்னு வந்து அவகிட்ட சொன்ன ஒருவேளை பரகால நாயகிக்கு வந்திருக்கிற நோய் என்னான்னு தெரியும் அதே மாதிரியே நினைச்ச உடனே ஒரு கட்டு வீச்சு திருமடல் போக்கு அப்படி போறது நினச்சிருக்க உடனே வந்துட்ட பொதுவா குறி சொல்றவள் கட்டு வீச்சின்னாலே நம்ம சம்பிரதாயத்தில் ஆச்சாரியன கட்டு வீச்ச அந்த சொல் மறைமுகமாக தெரியப்படுத்தும் சுவாபதேசத்தில் கட்டு வீச்சின் ஆச்சாரியஸ்தானத்தில் வந்த அந்த கட்டுவிச்சு ஸ்ரீ வைஷ்ணவ கட்டுவிச்சு அவ என்ன பண்றாளு நாயகி பெருமாளைய நினைச்சுருக்கா ஊர்ல இருக்கவழா இஷ்டத்தை இதோ சொல்ற அது பண்ணு வேப்பர பாடம் போடு உன் பொண்ணுக்கு தேவதாந்திரங்கள் கிட்ட ஆட்சின் போ இந்த மாதிரி சாமி நம்பிள்ளை வீடு வியாக்கியானத்துல நாலாம் பத்துல முழங்கால் தகர மூக்கிலே இறைச்சியலை கட்டுமா போலே காணும் ஒருத்தனுக்கு முழங்கால அடிபட்டு டாக்டர்கிட்ட போனா மூக்கல ஒரு பேண்டேஜ் போட்டு அனுப்பிச்சுட்டார் அவர் அடிப்பட்டது கால மூக்குல வந்து பேண்டேஜ் போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவ்வளோ புருஷோத்தம்காண்டிருக்கா ஆக புருஷோத்தமனாகிய வியாதிக்கு புருஷோத்தமனே தானே மருந்து அவனே தானே வைத்தியன் மருந்தும் பொருளும் அமுதமும் தானே ஆக மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் ஆர் மருந்து இனி ஆகுவார் இதெல்லாம் ஆழ்வார் சீசுக்திகள் நமக்கு பதில் இருக்கு எது மருந்து கடற ஆழ்வார் சனாஜிக்கு வந்த வியாதிக்கு மருந்து எது கேட்க வேண்டிய எது மருந்து பாசுரம் பாடாமல் திருவாயுமொழியில் எப்படி பாடினார் ஆறு மருந்தினியாகுவார் ஆறு மருந்து சொல்ல ஆனபடினால அவன் சொல்லுவார் அக்ஷரோகே சமுத் கர்ண கர்ணம் சித்வா குதம் தகையத்து ஒருத்தனுக்கு கண்ண கண் நோய் வந்துடுத்து அக்ஷி ரோகே அப்ப என்ன பண்ணுவானா காது ஓரத்துல கொஞ்சம் கத்தியால அறுத்து பின்பகுதியில் ஒரு சூடு போடுவாளாம் இந்த வைத்தியம் மனுஷியாவுக்கு இல்ல மாடுகளுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு வைத்தியத்தை எவருமானே ஒரு வியாதி மாதிரி பெருமாளைய பெருமாள் எதிர கொண்டு நிற்க வச்சாதே அவளுக்கு இங்கே பரகார நாயகி அவள் எதிர கட்டுவிச்சு அவ என்ன பண்றா தன் கையில் இருக்கக்கூடிய அந்த முறம் அந்த முறத்தில் இருக்கக்கூடியதான அந்த நெல் மணிகள் அந்த நெல்மணிகள் எப்படி இருக்கு அது சீரார் அது வந்து சீர்மை பொருந்தியதாக இருக்கு அங்க சீர்மையாவது அந்த முரத்துக்கு ஒரு சீர்மை சொன்னார் முறத்துக்கு என்ன சீர்மை இந்த முரத்தில் இருக்கக்கூடிய தானியங்கள்ல இருக்கிற நெல்மணிகள் பதறு நீங்கி அது சுத்தமான நெல் இருக்க மாதிரி மணி மாணிக்கமேனு ஆழ்வார்கள் பெருமாளை சொல்ற மாதிரி அந்த மணிமாணிக்கமான அந்த எப்பெருமானை பற்றிய அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆச்சாரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கட்டுவீச்சி ஆனபடியினால அவள் என்ன பண்றாள அந்த முறத்தில் இருக்கக்கூடிய அந்த நெற்களை நெருமணிகளை எடுத்துனா அப்படி விசிறினாள் இந்த பொன் கைய தொட்டு பார்த்தாள் கையை தொட்டு பார்த்துட்டு ஒரே வார்த்தை சொன்னான் புதுவா டாக்டர்கள்லாம் பார்த்துட்டு உடனே பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்க அவ அத மாதிரி எழுதி தரல வாய் பேசல அவ என்ன பண்ணா ஒரே வார்த்தை பண்ணிட்டு கண் ஜாடையாலேயே அவன் வந்து நீலமேனி மணிவண்ணன் அதை கண் ஜாடையால பண்ணா எல்லாம் என்ன சொன்னாளா ஒரே வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னாள் என்ன வார்த்தை சொன்னாள்னா பேராயிரம் உடையான் இவளுக்கு வந்த வியாதி யார் விஷயமான நோய் மனநோய் பாதிக்கப்பட்டவராக இந்த பரகால நாயகி பேராயிரம் உடையான் ஆயிரம் பேர் உடையவனாயிற்று ஆயிரம் பேர் உடையவன் யாரோ இந்த நாளில் எல்லாருக்கும் சாஸ்திராமம் வந்து சங்கர பகவத் பாதர் இரண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி காஷ்மீரத்துக்கு போய் அந்த லைப்ரரியில இருக்கிற புஸ்தான் எடுத்துனு வா ஏதோ ஒரு புத்தகத்துக்கு எந்த புஸ்தான் ஒரு சின்ன பொண்ணு எந்த பசங்க எடுத்து வந்தாலும் அதுக்கு வியாக்கியானம் பண்றேன்னு அம்சார் அந்த பொண்ணு ஒரு சின்ன புத்தகம் கொண்டு கூட கொடுத்துதான் திரும்ப திரும்ப அதே கொடுக்குறது சாஸ்திராமம் விஷ்ணு சகஸ்திரநாமம் எம்பெருமானுக்குத்தான் சகஸ்திரநாமம் அப்பேற்பட்ட அந்த பேராயிரம் உடையான் இது சொல்லச்ச நம்பிள்ள வீட்டில் சொல்ல இடத்துல பெருமானுக்கு எதுக்கு சுவாமி ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் திருநாமங்கள் எதுக்கு கேள்வி கேட்டார் திருவாய்மொழி வியாக்கியான ஆயிரம் பேர் எதுக்குன்னா அவனுடைய திவ்யலீலைகள் திவ்ய சேஷ்டிதங்கள் பலவாக பலவாறாக இருக்குமா போலே அதுக்கு தோதாக ஆயிரம் அமங்களை படைத்தான் ஆயிரம் திவ்ய லீலைகள் ஆயிரம் திவ்ய ஆயிரம்னா பல அர்த்தம் தௌசண்ட் அர்த்தம் எடுத்துக்கூடாது நாமம் பல ஆக எத்தனையோ திவ்ய சேஷ்டிதங்கள் எத்தனையோ திவ்ய லீலைகள் அதுக்கு தோதாக அதுக்கு ஏத்த மாதிரி இவன் வந்து பேர்களும் அத்தனை இருக்கின்றனர் மூணாம்பத்தில் திருவாய்மொழி பகவத் விஷயத்தில் இந்த பேர்கள் கூட பகுக்கப்பட்டிருக்கின்றனர் நம்பிள்ள பேர் சீலப்பேர் வீரப்பேர் அப்படின்றார் ஆக அந்த மாதிரி பேராயிரமுடையான் ஆயிரம் பேர்களை உடையவன் தேவோ நாம சகசிரமான் பலபலவே ஆபரணம் பெரும் பலபலவே அத்தனை திவ்யமான அந்த நாமாக்களுக்கு சொந்தக்காரன் ஆக பேராயிரமுடையானை இந்த பெண் நினைச்சென்றிருக்காள் கட்டு வீச்சு என்ன? அவனை நினைச்சென்றிருக்கிற அந்த ஒரு சந்நிவேசத்துல அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடியவா எப்படி இருப்பான்னா ஆஹ்லாத சீத நேத்திராம்பு புழகீகாத்திரவான் சதா பரகுணாவிஷ்டவியா சர்வ தேகிபி தழுதழுத்த குரலோட கண்ண நீர் கண்கள்லேருந்து சுரக்கணும் கண்ணீர் சுரக்க கூடாது கண்ண நீர் சுரக்கணும் வேறு கண்ண வேறு ஆக அப்படி கண்ண நீர் அந்த ஆனந்த கண்ணீர் கண்ணீர் சோகாசுரும் இருக்கு ஆனந்தாசு இருக்கு ஆனந்த கண்ணீர் துக்கத்தினால வரக்கூடிய கண்ணீர் ஆக அப்படி அந்த சந்தோஷத்தினால சீதன் ஏத்தராம்பு சைத்யத்தோட அது சில்லுன்னு அப்படியே இந்த கண்ண நீர் சுரக்கிறத சுரக்கணுமா அப்படியே மயிர்கூச்சறியக்கூடிய அளவுக்கு அந்த எம்பெருமானுடைய அந்த கல்யாண குணகண அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை யாருக்கு ஏற்படுறதோ அப்பேற்பட்ட நிலையில இங்கே பிரகார இருந்த காரணத்தினாலே கட்டு சொல்லிட்டு போயிட்டார் இந்த வார்த்தையை கட்டு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டோன்னு என் விஷயமாக இவ்வாழ் பேர் இப்படி பரிதவிக்கிறாளே நான் அந்த எப்பெருமானத்தான் ஆனா அந்த கட்டுவி சொன்ன வார்த்தை ஒரு நாலு வார்த்தை சொன்னாவும் ஆறாலே யார் வந்து இந்த உலகத்தை எல்லாம் அளந்தானோ எந்த எம்பெருமான் கிருஷ்ணாவதார காலத்தில் நிறை மேய்த்தானோ எந்த எப்பெருமான் ராமாவதார காலத்துல இலங்கையை பொடி செய்தானோ இதெல்லாம் சொல்லுவார் இதெல்லாம் சொன்ன உடனே சரி அந்த சர்வேஸ்வரன் எப்பெருமான் விஷயத்துலதான் இவள் வந்து மோகிச்சிருக்காள் உடனே பரகால அந்த எம்பெருமான் நம் கிட்ட வரலையே இவ்வளவு பேரோட புகழோட இருக்கிற அந்த எம்பெருமான் என் வரலையே அவனை என்ன பண்றேன் பார் ஆக அந்த எம்பெருமான் செஞ்ச அந்த கிருஷ்ணாவதார காலத்திலே அவன் செஞ்ச அந்த ஒரு பால திவ்ய சேஷ்டிதம் திவ்ய தாயார் தன்னுடைய காரியத்தை குலவழக்கப்படி யசோதை பிராட்டி கார்த்தால எழுந்து அவள் வந்து தயிர் கடைகிற அந்த காரியத்தை பண்றாள் தயிரை கடைஞ்சிட்டு அவள் வந்து நாறு கட்டின அந்த உரியல அத கை விரல் கூட நுழைய முடியாத அளவுக்கு அந்த உரிய அங்க கட்டி வச்சுட்டு அவள் அந்த காரியத்தை பண்றாளா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பெரியவாச்சா சொல்ற யசோதை பிராட்டி அந்த நந்த கோகுலத்திலேயே ஒரு ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவள் பெரிய நாயகி மாதிரி இருக்கக்கூடியவள் ரொம்ப செல்வத்தில் விஞ்சியவர்கள் அவாளே உட்காந்து அந்த காரியம் பண்ணுவாளா வேலைக்காரர் செஞ்ச அந்த காரியத்தை பண்ணிட்டு போற உட்காந்து ஏன் கேள்வி கேட்டு சொல்ற செல்வத்தில் விஞ்சி இருந்தாலும் ஒருத்தனுக்கு நிறைய பணம் இருக்குல்லாம் வாஸ்தவம் தான் சந்தியாவந்தனத்தை எனக்கு பதில் நீர் பண்ண சொல்லாமா சந்தியா வந்தனம் போன்ற காரியங்களை இன்னொத்தரை விட்டு செய்ய மாட்டார்கள் அல்லவா அவளை செய்யணும் சொல்றது கோமா உடம்பு சரியாட்டி செல்வம் அவர் தனக்கு பதில் அப்படி இதே அழகா சொல்லு வந்தார் இதெல்லாம் போல் பொய்யுறம் எழுந்துகிறார் எழுந்து அவன் வந்து வந்துருட்டி வெண்ணை திரண்டதனை அந்த அவனுக்கு மோர்னா பிடிக்காத ஒரு தெரியல உதச்சு தள்ளிட்டான் சமஸ்கிருதத்தில் உதஸ்வித்து என்ன உதகேனி எவ்வளவு தீர்த்தம் சேர்த்தாலும் அந்த பேரை விட்டு போகாத உதஸ்வித்து அந்த ஞாபகம் ஏதோ ஒரு இடத்துல பிரபந்த வியாக்கியான இவனுக்கு மோர் பிடிக்காத ஒதை சுத்தாண்டுற மாதிரி ஒரு சமயத்துக்கு ஞாபகம் அந்த மோர் குடத்தை உருட்டிட்டு இவன் வந்து கைய பூர்த்தி அது உள்ள விட்டு துழாவி அந்த வெண்ணைய அவன் ஆஸ்வாதனம் பண்றான் சாப்பிடுறான் கிருஷ்ணன் அதெல்லாம் கிட்டன் பண்ண அந்த லீலைகளை இங்க மடல்ல வர்ணிக்கிறார் கா நாயி அதே மாதிரி காளிய நர்த்தன விஷயம் அத சொல்றாங்க அதே மாதிரி கஜேந்திர மோட்ச விஷயம் திருமடல்ல ரொம்ப அழகான விஷயம் நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் ஆரம்பிச்சு அந்த வரிகள்லாம் அப்படியே நெஞ்ச இது பண்ணும் கஜேந்திரன் எப்பெருமானிடம் பக்தி பூண்டவன் தினந்தோறும் அந்த மடுவிலிருந்து ஒரு தாமர புஷ்பத்தை கொய்து தும்பிய துதுக்கியனால் எடுத்து எப்பெருமானுக்கு அதை வழக்கம் ஒரு நாள் அதே மாதிரி அந்த மடு நுழைந்து கால வச்சு அதை எடுக்கிறதுக்காக எத்தனிக்கிறச்ச முயற்சி பண்ணச்ச ஒரு முதல வந்து காலை பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்கும் போராட்டம் நடக்கிறது காலை திமிறதுக்காக இது பிரயத்தனம் பண்றது முயற்சி பண்றது அது தண்ணி உள்ள இழுக்கிறது திவ்யம் ஒரு ஆயிரம் வருஷ காலம் ஒரு போராட்டம் நடந்தது போராட்டத்தினுடைய இறுதியில இந்த மாலை முடியல என்ற கைவாங்கின அந்த நிலையில நாராயணாவோ மணிவண்ணான் ஆகணையாய் பாராய் என் இடரை நீக்காய் நாராயண நாமஸ்மரணம் பண்ணவுடனே நாராயணான் சொன்ன உண்ண மணிவண்ணான் கூட்ட உண்ண நாகனையாய் அதிசேஷன் திருவனந்தாழ்வான் மேல சயனித்துக் கொண்டிருப்பவனே கூப்பிட்டே அரை கொலைய தலை கொலைய ஓடி வரான் என்பது காப்பாத்துறான் அப்படி காப்பாத்தின அந்த விற்தம் கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்த விற்தாந்த கஜேந்திராழ்வானுக்கு நாகம் களே பரஸ்யாசிய திராணார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலான் ஏவ பாதையோர் அர்ப்பித்தும் தவ இந்த சரீரத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் உன்னை கூப்பிடல இன்னும் தான் இந்த மலரை தேவதியுடைய திருவடியில் புஷ்பத்தை தேவ திருவடியில் சாத்த முடியாத போயிடுமோ அந்த பயன் தான் எனக்கு எவ்வளவு இது பாருங்க திருநெடுந்தாண்டக வியாக்கியானத்தில் எவ்வாறு சொன்னதாக பெரியவா சாம்பல் சொல்லுவார் கஜேந்திராழ்வான் கூப்பிட்ட போது பெருமாள் வராது போயிருந்தால் திரௌபதிக்கு சமயத்தில் மான சம்ரக்ஷணம் பண்ணாமல் போயிருந்தால் பிரகலாதாழ்வான் சொன்னபடி நிசும்மனாக அவதாரம் பண்ணாமல் போயிருந்தால் லோகத்தவர்கள் ஈஸ்வரன் இல்லை என்று எழுதிவிடுவார்களே லோகத்தில் இருக்கிறவாள்லாம் இந்த ஈஸ்வர தத்துவம்னே ஒண்ணு இல்லைன்னு எழுதிடுவார்கள் திருவந்தாண்டக வியாக்கியான் சார் சரிங்களா இருக்கு அந்த மாதிரி கஜேந்திர மோட்ச விஷயத்தை சொல்லி எம்பருமான் நம் போன்றவாளை ரட்சிக்கணும்க்காக அவ்வோ திபி அந்தந்த திபி அவன் நித்யவாசம் நித்தியவாசம் பண்ணக்கூடியதான அந்த திவ்விதேசங்களுடைய பெயரையெல்லாம் சொல்லி மடர் உறுகிறாள் பரகால நாயகி சீரார் திருவேங்கடமே ஆரம்பமே எங்கூர் தான் ஆரம்பிச்சு திருப்பதி பெருமாள் தான் முதல்ல ஆரம்பிச்சு சீரார் திருவேங்கடமே திருவேங்கடத்துக்கு சீர்மை என்ன அங்க இல்லாத சீர்மை என்ன சுவாமி நம் ஆச்சாரியால் எல்லாருமே ஒவ்வொரு கைங்கரியத்தில் ஈடுபட்டு அந்த எம்பெருமானுக்கு அவா செஞ்ச காரியங்கள் திருமலை நம்பிகளுடைய தீர்த்த கைங்கரியம் அனந்தாழ்வானுடைய புஷ்ப கைங்கரியம் சுவாமி மனவாள மாமுனிகள் பிரதிபாதி பயங்கரம் அண்ணனை சுப்பிரபாதம் எழுதும்னு சொல்லி அத நடைமுறைப்படுத்தின ஒரு அந்த வைகரி ஜியாக்கள் நியமனம் அந்த சீ வைஷ்ணவ ஸ்ரீ அப்படியே பொலிக பொதிக பொலிகின்ற அளவுக்கு செஞ்ச நம்ம ஆச்சாரியால் அத்தனை பேரும் எந்த திவிதேச எபெருமான் விஷயத்துல பரிவோடு இருந்தாலோ அளவந்தார் காலம் ஆரம்பிச்சு அப்பேற்பட்ட அந்த திவிதேசத்தை சீரார் திருவேங்கடவேன் சார் எப்படி சொல்றோம் வேங்கடம் வேம்ன பாப்பூட்டம் பாப்பங்களுடைய கூட்டத்துக்கு வேம் பேர் பாப்ப சமூகம் கட்ட கட்டதாக போயிடுவான் திரும்பவும் மலையூட்டுக்கே இறங்கி வந்து வேற புதுசா பாவம் பண்ண ஆரம்பிச்சா தான் உண்டு அதுலாம் சீரா அறு வியாக்கியான நீ பார்க்காம இருக்கலாமா சொல்லம் வருது கிருஷ்ணாவதாரம் பண்ணி கிருஷ்ணன் திவ்ய லீலைகள்லாம் பூலோகத்தில் காமிச்சென்றிருக்கிற சமயம் அழகிய மணுவாள பெருமாள் நாயனார் என்ன பண்ணார் ஆறாயிரப்படி யாக்கியான் திருப்பாவில கிருஷ்ணகுணம் இங்கே நடையாடா நிற்கச் செய்தே மலையில் உள்ளார்கள் போலே மேல இருந்து நீங்கள் இருக்கலாமா ஓ தேவதைகளே நீ எங்கயோ நமக்கு என்ன எங்கயோ எதுலாமா அதில் நீங்களும் அன்பிக்க வேண்டாமா என்ற ஆறாயிரப்படியில் இருக்கு அந்த மாதிரி நீ இன்னமும் எல்லாருக்கும் தூங்காம நின்றுண்டே நீ சேவை கொடுத்து தரிசனம் எல்லாரும் பண்ணும்படிய அளவுக்கு நின்று ஆனா இந்த அவரையே கைவிட்டுட்டேரே பரகாலனாகி கைவிட்டுட்டேரே நியாயமா என்கிறாள் திருக்கோவலூரே சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே உடனே திருக்கோவலூரே சொல்லணும் என்ன இந்த ஆழ்வார்களாகிய இந்த மகனீயர்கள் அதிலும் முதலாழ்வார்கள் இந்த முதலாழ்வார்கள் பொய்கியார் பூதத்தார் பேயாழ்வார் இந்த மூன்று பேரும் எந்த எப்பெருமானுடைய அந்த நெருக்கத்தினாலே ஒரு முதிர்ந்த கருப்பஞ்சாறை அப்படியே பிரஸ் பண்ண அதிலேந்து அந்த கருப்ப சாறு சொட்டுமா போலே திவ்யமான அந்த நூறு நூறு பாசுரங்களை பாடினாலே முதலாழ்வார்கள் அவா மூலமா தானே இந்த அருளிச்செயலுக்கே ஒரு மேன்மை ஏற்பட்டது மையம் தகலியான ஒத்தர் அன்பே தகலியான நூத்தர் இப்படி சொல்லி ரெண்டு தீபத்தை அப்படி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேட்டே பெயழ்வர் அத்தோடு நின்றாரா அவர் கடைசியில ஒரு சித்தாந்தமாக சார்வு நமக்கென்னும் சக்கரத்தான் தன் துழாய் தார்வாழ் மறை முயங்கும் காரார்ந்தவான மருமன் இமைக்கும் தன் தாமரை நெடுங்கண் தேன பூமேல் திரு சொல்லி முடிக்கலையா ஆக அந்த சுயப்பதியாக அந்த திவ்ய தம்பதிகள் அந்த இந்த அங்க சொல்ற ஹீட்ல இம்மிதுனமே நமக்கு உத்தேசியம் அந்த மாதிரி அந்த மிதுனத்தை அந்த திவ்ய தம்பதிகளை நமக்கு சார்வூன்னு சொல்லி நமக்கு அவாதான் எல்லாம் என்ற அளவுக்கு பெய்யாழ்வார் காட்டி தந்தாரே ஆக தமிழ் வளர்த்த பெரியவர்கள் முதலாழ்வார்கள் ஆனா அப்படினால அங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர் திருமங்கை ஆழ்வார் பாடுறார் அன்பு கூறும் அடியவர் யார் அவர் இந்த மூணு ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் பூதாழ்வார் ஆழ்வார் அவளுக்கு அப்பேற்பட்ட அந்த குண இயல்பு இருக்கான் ஆன அப்படினால ஆழ்வார்கள் இந்த பிரபந்தத்துக்கு அவ வந்து ஒரு கோ இது போட்டு கொடுத்தாலே அஸ்திவாரம் போட்டு கொடுத்தாலே அவா அந்த நடமாடின அந்த ஊரை சொல்ல வேண்டாமா திருக்கோவலூரே திருவேங்கடமே திருக்கோவலூரே இந்த மாதிரி வரிசையா அந்த காஞ்சிபுரம் அந்த திருமாள் கோயில் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஊரகம் இன்னும் இந்த மாதிரி சில திவி தேசங்கள் சோழசிம்மபுரம் இருபத்தி எட்டு திவிதேசங்கள் சொல்ற திருமடல் சிறி திருமடல்ல அங்க ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் இது முத்தான வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமான திபி தேசமாக கருதப்படுகின்ற அந்த ஸ்ரீரங்கம் ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் எத்தனையோ சோலைகள் பண்டின முரளும் சோலை ஆழ்வார் பாடின அந்த ரீதியில நிறைய சோலைகளோடு கூடின அந்த இடம் அதுக்கோ ரங்கம்னு பேரு ரம்னா ரமீத்தி ரம் ஒருவிதமான அன்பை ஒரு ஆசையை நமக்கெல்லாம் உண்டு பண்ண கூடியது நமக்கு மாத்திரம் இல்ல எம்பெருமானுக்கே அவனுக்கு அரங்கநகர் அப்பனுக்கு ஒரு அன்பை ஒரு ஆசையை உண்டாக்க கூடிய அளவுக்கு எது இருக்கோ சூத்திரதாரியாக லோகங்களையெல்லாம் சிருஷ்டி பண்ணுகின்ற லோகங்களையெல்லாம் ரஷிக்கின்ற லோகங்களையெல்லாம் சமஹாரம் பண்ணுகின்ற அந்த எம்பெருமான் யார் உண்டோ அந்த எப்பெருமான் ஆசையாக சூத்திரதாரியாக நின்று கொண்டு அவன் ஆட்சி பண்ணக்கூடிய இடம் எதுனா அது ஸ்ரீரங்கம் தானே ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ஸ்ரீரங்கத்தில் ரங்கராஜன் சிதம்பரத்தில் நடராஜன் சைவர்களுக்கு சிதம்பரம் சைவ சித்தாந்தத்தில் அந்த சிதம்பரத்துக்கு ஒரு ஏற்றம் சொல்கிறார்கள் சைவர்கள் ஆக ரெண்டு பேரும் இரண்டு ராஜாக்கள் இங்கே ரங்கராஜனாக அங்கே நடராஜனாக அப்படி அந்த எப்பெருமான் அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் நின்று கொண்டு இருக்கான்னா அந்த சோலைகள் சூழ்ந்த அந்த இடத்துல என்ன சோலையினாலே அது விசிரமிக்கக்கூடிய இடம் சோலை அதாவது இழைப்பாறக்கூடிய இடம் சோலை இழைப்பாற யார் இழைப்பாருகிறார்னா எத்தனையோ ஆச்சாரியாள் எத்தனையோ மகானுபாவாள் அந்த ஊர்ல அந்த இடத்துல இளைப்பாடி இருக்கிறார்களே அங்கேயே ஸ்திரவாசம் பண்ணி இருக்காளே அது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் அதாவது முன்னாடி நடந்தது பிற்பாடு வரப்போகிற விஷயம் ரெண்டையுமே அப்படியே மனசுல வச்சு ஆழ்வாருடைய இந்த வாக்கியம் அமைஞ்சதோ என்னமோ சூழ்ந்த அரங்கம் என்ன அவ அத்தனை பேரும் சஞ்சரித்த இடம்னா அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் ஒருத்தர் வீட்டை காலி பண்ணி போற விட்டு உடையவர் மடத்துல வாசல்ல மாதூகரம்லாம் ஆயிடுச்சு பிட்சை அந்த சமயத்துல எதிராக காலி பண்றான் என்ன நடக்கிறது காலி பண்ணு போறது வாழ்க்கை பண்ண முடியல ஊர்ல ரொம்ப கஷ்டமா இருக்கான் பக்கத்துல வேற ஊருக்கு போற நாலு கழுதிய இருக்கூடாத ஸ்ரீரங்கம் வாசம் எப்பேற்பட்டது அந்த மாதிரி எந்த ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் ஆச்சாரியால் கொடுக்கிறாளோ ஆழ்வார்கள் அத்தனை பேரும் ஒரு மிடராக எந்த எப்பெருமானை அரங்கநகர் அப்பனை அவர்கள் வர்ணிக்கிறார்களோ ஆசை தீர அனுபவிக்கிறார்களோ அப்பேற்பட்ட எப்பெருமானை ஆராமம் சூழ்ந்த அரங்கம் எல்லாம் சந்தோஷமான இருக்கலாம் ஆனா என்ன அப்படி கைவிட்டியே ஒன் விஷயத்துல நான் மடல் இப்படி வருஷ சொல்லி பதிரிகாசிரமம் வரையில் எல்லா திபி தேசத்து எம்பெருமாள்களையும் மொத்தத்துல எட்டுல ஒரு இருபத்தி எட்டு திபி சொல்லி நான் மடலூர்ந்தே தீர்வேன்னு சொல்லி இந்த சாகசமான காரியத்தை பரகால நாயகி செய்வதாக அவசுரங்கள் போறது இங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் யசோதை பிராட்டி தயிர் கிடையிற சீதார் தயிர் கடைந்து போய் சீர்மை மிக்க தயிர் அப்படின்னார் திரும்ப எச்சில் படுறதான் அம்மா இவனெச்சில் பட்டு கடைகிற போது இவன் எச்சில் பட்டு கடைந்து சமைந்தால் இவனெச்சில் படுமது ரே அப்படி கரைஞ்சதுக்கு அப்புறம் கூட வெண்ணையாக சமைஞ்சாள் தயிர் வெண்ணையாக லாஸ்ட்ல மாறினதுக்கு அப்புறம் கூட இவன் ஆனபடினால தயிருக்கு சீர்மை இங்க சுவாரஸ்யமா சொல்ற இங்க சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை வேறார் முதல் மடவாள் கலத்திட்டு அழகா சொல்ல அதே மாதிரி இன்னொரு ோ்கள் உள்ளளவும் கை நீட்டி பூர்த்தியா கைய உடுறானாம் அண்ணன் அந்த குடத்த உள்ளுக்குள்ள இத பத்தி சொல்லச்ச அப்படி கை பூர்த்தியா உள்ள விட்டான்னு யார் பார்த்தா சுவாமி பரகால நாய்க்கு போய் பார்த்தாளா எப்படி இப்படி சொல்றா அப்படின்ட்டு நஞ்சியர் பட்டரை கேட்டாராம் இவள் அறிந்தபடி என்று ஜீயர் பட்டரை கே கேட்க கோயிற்சாந்தை குடத்தின் விளிம்பிலே கண்டாள் போரே காணும் என்றார் ஆக அப்படி குழந்த கிருஷ்ணன் அவன் பிரயாச படைச்ச அவனுடைய உடம்பூசம் ஆக அந்த கை இந்த கை கிட்ட வந்த சந்தனம் ஏதோ ஒரு இரச்சினை மாதிரி ஒரு முத்திரை மாதிரி அது பற்றிருக்கும் அதை வச்சு சொல்ற அப்படின்னு சுவாரஸ்யமாக பக்தர் சொன்னாராம் நன்றியர்கிட்ட அதே மாதிரி இன்னொரு அங்கேயே வெண்ணை விழுங்கி நர் மோரார் குடமுருட்டி நர் மோர் வாண்டா எனக்கு வெண்ணதான் ஓணும் கெட்டனர் சொல்றார என்ன காரணம் வெண்ண மாதிரி இருக்கக்கூடியதான இந்த ஆத்ம வஸ்துவை எம்பெருமான் எடுத்துட்டான் பெருங்கலம் மாதிரி இருக்கக்கூடிய தேகத்தை அவன் திரஸ்காரம் அழுட்டான் அப்படின்னு வியாக்கியானம் பண்றாள் சுவாரஸ்யமாக அதே மாதிரி ஒரு அழகான விஷயம் இந்த கரதூஷண சொல்லச்ச ஒரு ஐதிஹியம் அங்க சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அது அப்புறம் சொல்ற சீரார் கலையல்குள் சீரழிச்செந்து வருவாயின் இந்த வாக்கியத்துல அந்த வர்க்கரத்தை பத்தி சொல்லச்சோதை பிராட்டி அணிஞ்செந்திருக்க கூடியதான அந்த அந்த வத்திரத்தை வர்ணிக்கிறார் பரகால் நாயகி சீரார் கலையல்குள் அப்படின்னு சொல்ற வஸ்திரத்துக்கு அப்படி ஒரு சீர்மை எப்படி பெருமை எப்படி ஏற்பட்டதுன்னு கேக்கச்ச எப்ப பார்த்தா கிருஷ்ணன் விளையாட்டு வருவான் தூசி படிஞ்ச உடம்பு புழுதி அலைந்த பொன்மேனி வந்து கட்டிப்பான் அம்மாவை உடம்ப புடவை எல்லாம் அது மேலப்பட்டிருக்கும் ஆக கிருஷ்ண சம்பந்தம் வந்தபடினால இந்த புடவைக்கு ஒரு ஏற்றம் வந்திருக்கு சொல்றார் இவனுடைய பற்றும் அஞ்சலும் கண்ணும் மெய்யுமாயிருக்கும் அலங்காரம் அதனாலதான் அப்படி வந்தது எப்படி இருக்கு முற்காலே பெரிய திருநாள் சேவித்த முதலிகள் பழைய காலத்துல ஸ்ரீரங்கத்தில் பிரம்மோத் சேவிச்ச பெரியவா திருநாள் சேவித்த இரட்டை என்று மேலை திருநாள் வரும் போன பிரம்மோதவத்துல நான் பலான வாகனம் தனி கட்டிட்டேன் சொல்லி ஏதோ அத ஒரு கொடியில போட்டு வச்சிருப்பாளாம் அதை பார்த்து அது ஜாபம் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி மேலை திருநாள் அவ்விரட்டையை மடித்து கொடியில இட்டு வைத்து பார்த்து பார்த்து கொண்டு இருப்பார்கள் வியாக்கியான விஷயம் ஜாபம் வருது முகில் வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உய்ந்தவன் அந்த பாசுரத்தில் திருவாய்மொழி இடு வியாக்கியான ஒரு புது விஷயம் சொல்றாங்க இந்த நாள்ல ஸ்ரீரங்கத்துல அந்த மாதிரி வழக்கம் இருக்கோ இல்லையே தெரியாது அந்த நாள் என்ன பண்ணுவா நம்பிள்ளை காலத்துல பெருமாளுக்கு அம்சக பண்றதுக்காக கங்காளங்கள்ல இதுல இருந்து எடுத்துன்னு போறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வட்டியல் இருக்குமா அந்த சின்ன வட்டியில் திருவேங்கரமுடைய திருவேங்கிரமுடையா இருக்கு திருமாலின் ஜோர எம்பெருமான் தேவ பெருமாளுக்குன்னு தனியா பெருமாள் உள்ள என்ன கண்டோ பண்ண போறாளோ புளியோரையோ சக்கர பொங்கலோ எதுவா இருந்தாரு பொங்கலோ சின்ன சின்ன வட்டில் இருக்குமா அதுல அந்த பெருமாள் பேரை அதுக்குன்னு வட்டில் இருக்குமா அதை வச்சுட்டு முழு கங்காளத்தை எடுத்து போவாளாம் அது அந்த பெருமாளுக்கு சேர்ச்சி அதை எங்க உள்ளுக்குள்ள கரெக்டா போய் பார்த்து அதை கழக நம்பிள்ளை வீடு வியாக்கிய எழுதுறேன் இது எப்படி எதுக்காக சொன்னார் அது என்ன திருவாய் பூர்த்தியா அரங்கரகரப்பனுக்கே சமர்ப்பணம்னு நம்ம பூர்வாச்சாரியால் நிர்வாகம் திருமோகூருக்கு இவை பத்தும் திருவேங்கடத்துக்கு இவை பத்தும் தனித்தனியா கேட்டு திருமோகூர் ஆத்தனுக்கு ஒரு பத்து பாசுரம் எதுக்கு சொல்லணும்னு கேட்டு என்ன சொன்னார் இந்த மாதிரி பண்ற மாதிரி அந்த பெருமாளுக்கு நம்ம பூர்வாச்சாரியால் இந்த நாலாயிரம் வியாக்கியானத்தை நான் பார்த்தோமா என்ன தெரியுதுன்னா அவ பிரதானமாக ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை வச்சுண்டு சொல்ற உதாரணங்கள் திருஷ்டாந்தங்கள் எல்லாமே ஸ்ரீரங்கம் கோயில் அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமாவே அவ சொல்றது வழக்கமாக வச்சுருக்கா ஆக அது எங்கயும் அதே மாதிரியே அந்த மற்றொரு பிரம்மோதவம் வர அந்த பேஸ்டியை வச்சுருக்கா தொடியில போட்டு வச்சிருப்பான்றத இங்க அழகாக காமிக்கிறார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் எம்பெருமான் விஷயத்துல பரகார நாயகி தன் மனச தூது விடுற நடுவில் விஷயம் இருக்கு வாராயி மட வந்து மணி வண்ணன் சீரார் திருத்துழாய் மாலை நமக்கருளி தாரான் தருமன் இரண்டு போயிட்டு இருக்கு இங்க தன் நெஞ்ச பார்த்து மனசே நீ போய் அந்த எம்பெருமான் கிட்ட ரெண்டு வார்த்தை கொடுக்குறா இல்லையா என் விஷயத்துல அவன் கிருப பண்ணி அந்த திருத்துறாய் மாலைய அவன் தரான் தரமாட்டான் ரெண்டுல ஒண்ணு சொல்லணும்னா அந்த நெஞ்சு என்ன பண்ணித்தான் திரும்பி வரலையா அந்த நெஞ்சு அந்த எம்பெருமான் கிட்டேயே அந்த மனசு நின்று போச்சு திரும்பி வரல நபும்ஸ்தகம் இது தியாத்வா பிரியாயை பிரேஷித்தம் மன தத்து தத்தைவ பாணினா பயம்னா ஒரு சமஸ்கிருத கவி மனஹா மனசுன்றிங்கம் அது நபம்சகம் தானேன்னு ஒரு ஒரு காமகன் என்ன பண்ணா என் அவகிட்ட காதலிக்கிட்ட போயிட்டுவான்னு நபம்சகம் அந்த மனசு அங்கேயே தங்கி போயி திரும்பி வரல நேரம் ஐயோ பாணினி மகர்ஷினால் நாங்கெல்லாம் ஏமாந்து போட்டோம் ஹத்தா நாங்கள் கொல்லப்பட்டோம் அந்த மாதிரி பிரகார நாகி மனசு திரும்பி வரல பெருமாள் நின்று போச்சு அதையும் இங்க சிறி திருமண சொல்றார் அது மாத்திரம் இல்ல வயசான பாட்டிகள் சொன்ன வார்த்தையா பாருங்க இந்திரன் படிகள் இருக்கும் இருக்கும்படியே என்று ஒருத்தி ஒருத்தியை கேட்க தொன்னூற்றி எட்டு இந்திராதிகளை சேவித்தேன் இந்திரன் படி கேட்கிறாய் வேணுமாக சொல்கிறேன் என்றால் இரே பழைய அழகான வார்த்தை அதே மாதிரி அந்த கட்டு வீச்சு சொன்ன வார்த்தை உரத்தி சொன்ன வார்த்தையை சொல்லச்ச ஒரு அழகான விஷயம் முன்காலத்தில் ஆச்சாரியால் எல்லாருமே பகவத் விஷயத்தை சொல்லச்சாலு ரெண்டு பேர் சொல்பமான வாளுக்கு தான் சொல்லுவாள் அது கூட அவளுக்கு ருச்சி இருந்தா தான் சொல்லுவாள் ருச்சி சொல்ல மாட்டேன் அதுல அபிநிவேசம் அவளுக்கு பிரவேசம் இருந்தா தான் ஆக முன்புத்தை ஆச்சாரியர்கள் பகவத் விஷயம் சொல்லும் போது நாலிரண்டு பேருக்காயிற்று சொல்லுவது அதுதானும் அவர்கள் படியறிந்தால் சொல்லுவது அங்க நன்றிக்கே ருசியுடையார் என்று தோற்றின அளவிலே சொல்லுவார் எம்பெருமானார் உடையவர் மாத்திரம் தனக்கு யார் யார் இவ்வாளுக்கு வந்து சொல்லலாம் அப்படின்னு அவர் மனசுல படுறதோ எல்லாரும் சொல்லுவாராம் விசாலமான மனசோட நம்ம ஆச்சாரியன் எம்பெருமானார் சொல்றார் அத கரதூஷம் நடந்த விஷயத்தை விழும்படி தன்னுடைய அந்த கோதண்ட காம்பிச்சு ராமன் வந்து வெற்றி அந்த விற்பாந்தத்தை பட்டர் ரொம்ப அழகா விவரிச்ச அவர் விவரிச்ச அழக பார்த்து நஞ்சியர் நாம இவருக்கு சிஷியரா மாறிவிடாமல் ராமாவதாரத்தை கர கர பத விஷயத்த அவர் உபபாதனம் பண்ண அழக பார்த்துதான் அவருக்கு சிஷியராக மாறினார் இருக்கு அவசரத்துல பக்கம் கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பல இருக்கிற இந்த சிறிய திருமடல் வியாக்கியானத்தை கண்ணும்படி அடியை நியமிச்ச வக்கீல் சுவாமிக்கு ராமசுவாமி கார் சுவாமிக்கு அடியனுடைய கிருதஜ் தெரிவிச்சுக்கிறேன் மகானுபாவால் வந்து இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொடுத்ததுக்காக உங்க அத்தனை பேருக்கும் அடியன் அடியனுடைய கிருதஜதையை தெரிவிச்சுண்டு தொடர்த்தி பண்ணுகிறேன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்